நன்றினை வழங்கும் இயற்கை நோய் இல்லாம இருக்கிறதுக்கு அடுத்த கட்டமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தவிர்த்து வேற சாப்பாடு அதுல வந்து முக்கியமானது கழிவுகள் வெளியேற்றம் இருக்கு இல்லைங்களா கழிவுகள் வெளியேற்றத்தை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைகள் மட்டும் இல்ல ஒரு பழக்கமாவே வச்சுக்கோணுங்க இங்க நம்ம கழிவுகள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சோன்னே நிறைய பேருக்கு அசுவையா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரோக்கியமா இருக்கும் கழிவு வந்து அதாவது உணவு சரியான முறையில் கழிவு எளிமையா வெளியேறிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நோய்கிற பேரு அங்க நோய்கிற வார்த்தைக்கு அங்க வேலையில உணவு சாப்பிடற உணவு ஜீரணமாய் நல்லது வெளியேறிடுச்சு அப்படின்னா கழிவுகள் வெளியேற்றம் வந்து ப்ராப்பரா நடக்குதா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் கழிவுகள் வெளியேறதுக்கு அந்த அதுக்கான டைஜன் அதுக்கான ஜீர்ண உள்ள உணவுகளை நம்ம குடுத்து அது ப்ராக்டிக்கலா தான் தெரியுங்க இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் அந்த குழந்தை வந்து மறுபடியும் பசிக்குது அல்லது ஏதாவது கேக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு அது அம்மா ஒவ்வொரு அம்மாவுக்கும் தெரியும் அந்த இண்டிகேஷன் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்ப விளம்பரங்கள்ல வரக்கூடிய மாதிரி கொழுக்கு முழுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டுங்களா ஏபிசிடி வைட்டமின்கள் அப்புறம் புரோட்டீன்கள் இந்த பேர்கள் எதையாவது ஒண்ணு உள்ள திணிச்சோம்னா அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அதிகப்படியான உணவா மாறிடுது நம்ம குழந்தைகளுக்கான பெரியவங்களுக்கும் எல்லாம் ஒண்ணுதாங்க நம்ம வந்து அளவான உணவுகளை சாப்பிட்டாலே போதும் உணவுனால உணவு வந்து ஒரு ஒரு எல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் எல்லாமே கழிவுகள் விளையாட்டுறதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு இண்டிகேஷன் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது பயன்படும் நம்ம நேயர்களுக்கும் பயன்படும் எப்படின்னா மலம் கழிச்சு நம்ம இதுல வந்து செப்டிக் நம்ம உட்காரம்போது வந்து அந்த மலம் வந்து தண்ணியில விழுகுது இல்லைங்களா அது மிதந்ததுன்னா சரியான முறையில் ஜீரணமான உணவு அன்னைக்கு நேற்று முன்ன முன்னத்தினால் சாப்பிட்ட உணவு வந்து நல்ல விதத்தில் ஜீர்ணம் ஆயிருக்குன்னு அப்படி இல்லாம மழம் வந்து கொல கொலானோ அல்லது செமிசாலிடாவோ ஒரு மாதிரி இதாவோ வெளியேறியோ அல்லது வெயிட் உள்ளதா கீழே போய் உட்காந்துச்சுனாலோ அது வந்து அவ்வளவு சரியான முறையில் ஜீரணமாகல அர்த்தம் ஓ ஓகே இது இந்த இண்டிகேஷன் வந்து ரொம்ப எளிமையானது இயற்கை வாழ்வியலாளர்களுக்கு தெரியும் இயற்கை வாழ்வியல் கடைபிடிச்சிருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த சரியா வந்து சரிமான மாக அப்படின்னா அதுக்குன்னு ஏதாவது நம்ம மருந்துகள் ஏதாவது சாப்பிடலாம் மருந்து மீன்ஸ் அந்த மாதிரி எதாவது குட்டுலயே உணவுலயே ஏதாவது சேர்த்துக்கிட்டோம்னா அது நல்லா அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்குங்களா இருக்கு மருந்து நம்மளுடைய தென்னாட்டு உணவே வந்து அருமையான மருந்து மருத்துவத்தன்மையோட சேர்ந்தது தானே உணவே அதனால நீங்க தனியா அதுக்குன்னு ஒரு மருந்து தேவையில்லைங்க மருந்துன்றதே வந்து முதல் மருந்துன்ற சொல்லவே வந்து நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தி அத விஷயத்தை வந்து நம்ம இதுல மாத்தி பழகணும் உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் தானே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க சின்னதுல இருந்து நம்ம முன்னோர்கள் நான் முதல் வாய் சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு துளி நெய்யோ அல்லது சர்க்கரையும் நெய்யும் சர்க்கரையும் கலந்து முதல் வாய் சாப்பாடு சாப்பிடறதுக்கு பழக்கி இருப்பாங்க இல்லையா அந்த பழக்கம் இருக்கும் எல்லா இடங்களிலயும் இருக்கு எல்லா மாநிலங்களும் இருக்காது ஒவ்வொரு மாநில அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பழக்கங்கள் மாறும் அந்த இல்லைன்னா வெறும் நெய் ஊற்றிக்குவாங்க இல்லன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊச்சி சாப்பிட்டு பழக்கம் அதெல்லாம் இப்ப நினைவு வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல மக்கள் ஏன்னா உணவு எளிமையா தொண்டை குழாயில டிராவல் ஆகுறதுக்காக ஒரு துளி நல்ல ஊற்றி சாப்பிடுவாங்க முதல் வாரி முதல் கவலை உணவு போகுது இல்லைங்களா ஆமா இப்ப திருப்பதியில் போனீங்கன்னா திருப்பதி இந்த இதுல ஆந்திரா போனீங்கன்னா திருப்பதியிலாம் போனீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முதல் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஆமா ஆமா கர்நாடக இதுகளில் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ராகி களி போடுவாங்க ராகி களியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழி பண்ணி அவங்களே கொஞ்சம் சர்க்கரையும் நெய் ஊற்றிடுவாங்க இப்படி இருக்கு எல்லா இடங்களும் இருக்கு நம்ம நம்ம ஊரில் வந்து பருப்பு சாதம் பருப்பு போட்டு பருப்பு வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றுவாங்க அது மாதிரி அந்த முதல் உணவு சாப்பிட்டு நல்லா அந்த உணவு குழாய் வந்து தயாராயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம உணவு வந்து உள்ள ஈஸியாக இறங்கிடும் அப்படின்னு தான் வலியுறுப்படி சொ கணக்கு போட்டுதுல இயற்க இயல்பா வந்து நம்ம அந்த உணவு வந்து நல்லா நொறுங்குற வரைக்கு மென்னு சாப்பிட்டா போதுங்க அந்த உணவு வந்து சரிக்கிறதுக்கான நேரத்தையும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் உடல் உழைப்பு உடல் உழைப்பு உள்ளவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு வந்து டைம் சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும் அவங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்க அதே அளவு உணவு சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்புறம் வயிற்றுல தங்கிட்டு இருக்கும் அது நோயாக மாறுது ஆமா ரொம்ப நேரம் அளவுக்கு அதிகமான நேரம் வயித்தல அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக ஆகல அப்படின்னா அது கண்டிப்பா நோயா தான் மாறுங்க அதுக்குளவைடல்ழைப்பு சந்தலம் மனநலம் தொடர்பான உங்களது சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாக ஒளிவடிவில் அல்லது எழுத்து வடிவில் அனுப்ப வேண்டிய அலைபேசி எண்பத்தி இரண்டு இருபது தொன்னூற்று ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொன்னூற்றி